அவர்களும்லிங் அவர்களை பின்பற்றி அலிர் அலி அல்லாஹ் அவர்கள் சஜிதா செய்யும் போதும் தக்பீர் கூறினார்கள் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் தக்பீர் கூறினார்கள் இரண்டு ரகாத்தை முடித்து எடும்போதும் தக்பீர் சொன்னார்கள் தொழுகை முடித்த பிறகு என் கையை படித்துக் இவர் நபிசல்லம் லாஹூ அலேஹவ செல்லம் அவர்களின் தொழுகையை எனக்கு நினைவுபடுத்திவிட்டார் என்று இம்ரான் அலி அல்லாஹும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்